ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு அறிவிக்கின்றார்கள் நாங்கள் ஒரு போரில் அவர்களுடன் இருந்தோம் அவர்கள் இப்படி கூறினார்கள் நிச்சயமாக மதீனாவில் சிலர் உள்ளனர் நீங்கள் எங்கு சென்றாலும் எந்த ஓடையில் கடந்தாலும் அவர்களும் உங்களோடு இருப்பார்கள் அவர்களை நோய்தான் போருக்கு வராமல் தடுத்துவிட்டது என்று நபிசல்லிசல்ல கூறினார்கள் அறிவிப்பில் சங்கடம் அவர்களை தடுத்தது என்று உள்ளது மற்றொரு அறிவிப்பில் நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களோடு அவர்களும் கூட்டாளிகளாக இருக்கின்றனர் என்று உள்ளது முஸ்லிம் ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று அவர்கள் அறிவித்து புகாரி இரண்டு எட்டு உள்ளது